சத்குருஜி குரு கற்பியா கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஒரு கிருஷ்ண பக்தி வேணுங்கிறவர்களுக்கு அந்த பிரேம பக்தி இருக்கிறவர்களுக்கு இந்த நாற்பத்தி ஏழாவது தியானம் ரொம்ப அனுபவித்து கேட்பார்கள் சொல்வார்கள் சங்கீதம் இருந்தால் இந்த பதினோரு ஸ்லோகங்களால் பன்னெண்டாவது நாற்பத்தேழாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்து ஸ்லோகங்களால் கோபி உவாச்சான்னு தான் சொல்லப்படுது அதாவது சிங்கிலாக சொல்லப்படுது எல்லாம் ஒன்றா தான் சேர்ந்து இதெல்லாம் எல்லோரும் ரெப்ரசென்ட் பண்ணி இருந்தால் ராதை தான் சொன்ன மாதிரி இதை வந்து வச்சுக்கிறார்கள் இது ஏதோ ஒரு கோபி அதனால் ஒன்றும் இல்லை அர்த்தம் என்னன்னா எல்லோரும் வேக்கமரசாக தான் இருந்தார்கள் இப்படி பத்து ஸ்லோகங்களால் பிரமர கீதம்னு சொல்லப்படுது அந்த பிரமரம்னா அந்த வண்டு தேனி வண்டு அதுக்கு வந்து ஆறு கால் உண்டும் அதை வச்சுன்னா ஆச்சாரியால் கூட ஷட்பதி ஸ்தோத்திரம் ஒன்றுக்கார் மகாவிஷ்ணுவை குறித்து அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த சஸ்கிருதத்தில் கொஞ்சம் விளையாடி இருக்கும் அது வந்து காவியத்தை வந்து மெயினாக வச்சுக்க மாட்டார் ஆச்சாரியால் இருந்தாலும் அதில் தெரியும் இது வந்து இந்த பிரமரீதம் அந்த விரக தாபத்தில் ரொம்ப இடித்து சொல்கிறாப்புல இருக்கும் கண்ணனை இடிச்சு சொல்கிறாப்புல இருக்கும் ஆனால் அவருடைய அந்த பிரேம பக்தியும் விரக தாபத்தில் சொல்லக்கூடிய விஷயம் இதுக்கு உத்தவர் பின்னால் சொல்லுவார் ஒம்பது ஸ்லோகங்களால் பகவானுடைய சந்தேகத்தாக சொல்வார்கள் ஒம்பது ஸ்லோகமாக பகவான் சொன்னதாக வேதாந்த விஷயத்தை சொல்லப்படும் இப்போ பத்து ஸ்லோகங்களால் பக்தியை காண்பித்தா ஒம்பது ஸ்லோகங்களால் ஞானத்தை காண்பிக்கிறாப்பில் இருக்கும் அதை வந்து இது எப்படின்னா அவர் ஆச்சாரியர்கள் பண்ணக்கூடிய பகவான் சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் அப்படி இருக்கும் அது இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் முப்பத்தி ஏழு வரைக்கும் பார்க்கலாம் அப்போது அதில் வந்து ஒரு ஒம்பது ஸ்லோகத்தில் அப்போது அந்த பிரேம பக்தி இந்த ஞானத்தை விட அவர்களுக்கு ஞானம் உண்டு ோட தான் பக்தி பக்தியோட தான் ஞானம் கர்மா நடுவில் இருந்துட்டே இருக்கும் கர்மா செஞ்சுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நேஷ்கார் கர்மா போடும் கர்மா பண்ணணும் பண்ணிகிட்டு இருக்கும் அது வந்து பக்தி இல்லாமல் கர்மா பண்ணி பிரயோஜனம் இல்லை ஞானம் இல்லாமல் கர்மா பண்ணி பிரயோஜனம் இல்லை அதனால் அந்த கர்மாங்கிறதையும் சன்னியாசியை தவிர மற்றவர்கள் எல்லாருக்குமே அது அப்படியே நடுவில் ஓடிண்டே இருக்கும் அவரவர்களுடைய கர்மாக்கள் அதாவது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவருடைய காஸ்ட் கிரீடு அப்புறம் இதெல்லாம் சொல்கிறது இல்லையா அவர்னா ஆசிரமங்கள்லாம் தாண்டி பக்தி ஞானங்கிறது எப்பவும் இருந்துன்னு இருக்கும் அவ்வானம் வந்து வேதாந்தத்தால் தான் வரும் பக்தி எப்போ உண்டு அதை தான் அப்படி பார்த்தோம் பார்ப்போம் ரெண்டாவது ஸ்லோகத்தில் வந்து நம்ம அர்த்தத்தை நிறுத்தினது சாதாரண அர்த்தத்தை மேலே பார்ப்போம் கடைசியாக பார்த்தது என்னன்னா அந்த ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு அ சொன்ன அர்த்தம் சகத் அதர சுராம் சுமனசிவ சத்யா தத்தியஸ்மா பரிச்சரே கதம் தற்பிபருதேதா உத்தமஸ்லோக ஜல்பை ரூபத்தாலும் செய்ளாலும் உன்ன மாதிரி துர்புத்தியான அதாவது சொல்ல பார்த்து சொல்லப்படுறது அந்த வண்டு பேசக்கூடியது எதிர்த்தாப்பில் உட்காந்துக்கிறது உத்தவன்ட்ட எய்ம் டட்டு கிருஷ்ணன்ட்ட அப்படி மூணு டைரக்ஷனில் இருக்கும் அடிக்கடி தான் சொல்லுவேன் அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக மாறி மாறி இருக்கும் அதனால் புரிஞ்சுக்கிறது அப்போது நீ வந்து ஒரு புஷ்பத்தினுடைய மதுவை ஒரு தடவை குடிச்சுட்டு உடனே அதை விட்டுவிடுவேன் எங்கள் நல்ல மனசு கொண்டவர்களான எங்கள் நாங்கள் நல்ல மனசு கொண்டவர் எங்களுடைய லோக்கமரியாதைகளை மறக்க செஞ்சுடுறேன் உன்னுடைய அதர சுத சுதையும் அதர பானத்தை ஒரு தடவை கு குடி குடிக்க வச்சுட்டு பானம் செய்து வச்சு உடனே விட்டுட்டான் அவன் யாரே கண்ணன் இப்படிப்பட்டவனுடைய அப்படிப்பட்டவனுடைய பாதார வெந்தங்கள் திருமலை இந்த மகாலட்சுமி வந்து எப்படி தான் சேவிக்கிறாலோ ஒரு கால் உத்தம ஸ்லோகான்னு சொல்லப்பட்ட அந்த உயர்ந்த அந்த கீர்த்தி வார்த்தைகளால் மனம் கவரப்பட்ட இருக்கலாம் இருக்கலாம் சந்தேகம் இருக்கலாம் அப்புறம் மேலே மூணாவது ஸ்லோகத்தில் ஏ வண்டேன் யாதவர்களுக்கு பதியான அந்த கிருஷ்ணனை பற்றியும் பழங்கதையெல்லாம் வீடு வாசலில் எங்கள் முன்னால் ஏன் வீணாக அதிகம் பாடுறேன் அதாவது கிருஷ்ணனை பற்றி சொல்ல வந்திருக்கார் இவர் இவர் உத்தவன் அதை பற்றி அங்கே கிருஷ்ணனை பற்றியும் யாதவர்களுக்கு பற்றி தான் கிருஷ்ணனை புராணம் புரா அதாவது புராணங்கிறது எப்படின்னா ரொம்ப பழமையான விஷயம் இருந்தாலும் அன்னன்னைக்கு நவம் நவமாக இருக்கும் இப்போ அடியே வந்து பல வருஷங்களாக பார்த்தாலும் ஏதாவது ஒரு நம்ம வந்து தீவிரமாக ஒரு ப சில பர்டிகுலர் உபன்யாசங்கள்கிட்ட கேட்க போனால் அன்னைக்கு எது புதுசாக ஏதாவது நமக்கு தெரியாதுன்னு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு ஆமாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் தெரியும் அந்த பாகரத்தை பற்றி புதுசான்னு அர்த்தமே வரும் தெரியும் அப்போ எதுன்னா அந்த குருவும் தெய்வமும் ஒன்றுன்னு ஈர்த்து கொண்டு குருவை சக்தியாகவே நம்ம வந்து ஆச்சரிக்கிற போதும் உப்பரிஷத்து அந்த அர்த்தங்கள் தானாகவே பிரகாசிக்கணும் குரு கிருப்பையாக அது உண்டும் அது புதுசு புதுசாக இருக்கும் அந்த புராணம் அதனால்தான் அதுதான் சொல்ல பழங்கதையாக இருந்தாலும் புதுசு புதுசாக இருக்கும் நாங்களோ காட்டில் வந்து வசிக்கக்கூடியவர்கள் வீடு வாசல்கள் எங்கள்கிட்ட வந்து ஏன் வீணா அதிகம் பாடுறேன் அர்ஜுனனுக்கு தோழர் அர்ஜுனனுக்கு தோழனுங்கிறது இந்த ஸ்டேஜில் என்னென்ன அர்ஜுனன் அவன் வந்து கண்ணன் ப சந்திக்கலை அர்ஜுனனை கண்ணன் சந்திக்கலை அர்ஜுனனும் கண்ணன இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை அந்த ஸ்டேஜ் இப்போ ஆனால் அர்ஜுனனுக்கு தோழனான அவனுடைய சகிகளான பட்டண ஸ்திரீகள் முன்னால் கிருஷ்ணனுடைய கீட்டெல்லாம் அங்கே போய் பாடு இங்கெல்லாம் பாடாது அப்படின்னா என்ன சொன்னால் இந்த விஷயங்கள் இவர்கள்லாம் ஞானிகள் இவர்கள் அத்தனை பேரும் ஞானிகள் அத்தனை பேரும் தேவர்கள் ஞானிகள் பக்தர்கள் அவர்களுக்கு வந்து முன்னால் பின்னால் நடக்கிற அத்தனை விஷயங்களும் அவருக்கு தெரியும் அப்படி அதனால் அந்த காலங்கிற பிளாட்ஃபார்மை வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது எங்களுடைய கிருதய நோய்கள் அந்த அதனுடைய உண்ட இருக்கக்கூடிய எங்களுக்கு அரி எரிச்சல்கள்லாம் போகிறாப்பில் அதனால் பிரீதி அடைந்தவர்களாக உன்னுடைய கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அந்த ஸ்திரிகள் நிறைவேற்றுவர்கள் போ நீ அங்கே போ நீ அங்கே போ அப்படின்னு அடுத்தது கப்படமாகவும் அழகாகவும் சிரிச்சிண்டு சிரிப்பத கண்ணனுடைய சிரிப்பே இதாகும் கபடம் அழகாவும் சிரிச்சுண்டு பூர்வங்களால் ஒரு செய்கைகள்லாம் காண்பித்து கொண்டு அந்த கிருஷ்ணனுக்கு இந்த சொர்க்கத்திலையும் சரி பூலோகத்திலையும் சரி பாதாளத்திலையும் சரி யாரெல்லாம் ஸ்திரீகள் உண்டோ அவர்களில் யார்தான் அடைய முடியாதவர்கள் இருக்கார்கள் எல்லாரும் கண்ணனுடைய சுரூப லட்சணத்தையும் அவனுடைய அழகையும் அந்த திருமையின் அழகையும் அவனுடைய பேச்சையும் எல்லாம் அவர் அடைவதற்காக எல்லாரும் துடிப்பார்கள் அதனால் அடைய முடியாதவர்கள் யாராக இருக்கார்கள் எந்த கிருஷ்ணனுடைய பாரதூலியம் மகாலட்சுமி தாயார் சேவிக்கிறாளோ அவருக்கு நாங்களாம் எம்மாத்திரோம் இல்லை காட்டுவாசிகள் நாங்கள் அதாவது கோகுலம் பிருந்தாவனத்தில் வனத்தில் வசிக்கும் நாங்கள்லாம் எல்லாம் நாங்கள்லாம் ஏழைகள் ஒண்ணும் இல்லாதவர்கள் அப்போ எங்கள்கிட்ட இறக்கம் கொள்ள கூடியவன் தள்ளவா இந்த உத்தம ஸ்லோங்கிறது தகவும் எங்கள்கிட்ட இறக்கம் கொள்ளலையே எங்களை விட்டு போயிட்டானே ஓடி போயிட்டானே அப்போ அவனுக்கு உத்தம ஸ்லோகிற பேர் எப்படி எப்படி ஒத்து போகும் எப்படி போகும் கிருப்பண பக்ஷே எங்கள்கிட்ட அதாவது முடியாதவர்கள்ட்ட சக்தி இல்லாதவர்கள்ட்ட எந்த ஒரு அதாவது ஐஸ்வர்ய சக்தியோ இல்லைன்னா வந்து ஞானசக்தியோ பலசக்தி எதுவுமே இல்லாதவர்கள்ட்ட அசாதாரண ஏழைகளை பாமர ஜனங்கள்கிட்ட இறக்கம் கொள்கிறவர்கள் தான் பட்சம் அப்படி இல்லையே விட்டு போயிட்டாங்க அப்போ உத்தம ஸ்லோங்கிற பேர் தகாது அப்போது தலையில் வச்சிருக்கூடிய காலை எடுத்துடும் ஏன்னா தலையிலலாம் பாததீட்சையெல்லாம் பண்ணுறாரு உங்க தலையில் வச்சுருக்க காலம் எடுத்துடும் அது ஏன்னா அந்த வண்டி வந்து பக்கத்தில் வருது தலையில் வந்து முக்கிய ராப்பில் வைக்கிறது அந்த வண்டு ஆறுக்கா வச்சு வடிச்சிடும் கிருஷ்ணன் டேந்து கொஞ்சம் சற்று இவடம் வந்து தூதனுடைய செய்களான பிரிய வச்சனங்களை சொல்லி அதாவது உத்தவனை வச்சு சொல்லி சொல்லியிருக்காங்க பிரிய பிரியமான வார்த்தைகளால் சொல்லி சமாதானம் செய்து தெரிஞ்சு கொண்டதே கபடம்லாம் எனக்கு தெரியும் அதாவது எங்களை விட்டு போயிட்டேன் தூ தூத்தன் மூலமாக எங்களுக்கு பிரிய வ பிரியமான வார்த்தைகள்லாம் சொல்லி சமாதானம் பண்ணிக்கிறதுக்காக நீ செய்கிற இந்த கப்பட விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியும் தெரியும் எனக்கு அதனால் தனக்காகவே உப் நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் எனக்கு த தனக்காகவே கணவர்களை உத உதறித்தள்ளியும் குழந்தைகளை உதறித்தள்ளி சொர்க்காதி லோகங்களை கொண்டவரெல்லாம் உத உதறித்தள்ளியும் நன்றி இல்லை கொடுத்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சந்தோம் நீ நன்றி இல்லாதவனா இந்த கோகுலத்தை உபேட்சித்த தள்ளிவிட்டு போயிட்டியே தள்ளி விட்டு போயிட்டியா அப்படிப்பட்ட இந்த கிருஷ்ணன்ட்ட நான் வந்து உடன்படிக்கை செய்து கொள்ளுமா மறுபடியும் சேரணுமா அப்படி கதறுகிறார்கள் கதர்களிகளா அந்த கோபி தான் பார்த்தோம் கோபி உபாச்சனை மதுபா மதுப்பான்னா அந்த தேனை புஷ்பங்களில் தேனை குடிக்கக்கூடியது மதுபா ஐயாவுக்கும் இந்த கருப்பண்ண சாமிக்கும் போகும் அப்போது இந்த மூன்று விதமாக சொல்லப்படுது கருப்பாக இருக்கக்கூடிய வண்டு அங்கே வர்றது அந்த வண்டை வச்சின்னு பேசுகிறார்கள் உத்தவனோ தூதனாக வந்திருக்கான் அவனும் கிருஷ்ணன் மாதிரி இருக்கான் அப்போ கிருஷ்ணனும் உத்தவனும் மா வண்டு ரூபத்தில் ஒன்றா இருக்குது கலரில் ஆனால் கிருஷ்ணனை குறித்து பேசக்கூடிய விஷயம் தூத்தனை ஈர்த்தாப்புற வச்சுருந்துருக்கார் தூத்தண்டை நேராக பேச முடியாது வட்டிகிட்ட பேசுகிறார் அப்போது சொல்கிறார் வஞ்சகனோட உறவை கொண்ட வண்டே அப்படின்னா இந்த வண்டு இப்போ இடிக்கிறது வந்து உத்தவனை வஞ்சகன் சொல்லப்பட்டதையும் அந்த கிருஷ்ணனை வஞ்சகன் ஏமாற்ற கொண்டு அந்த வனமாலை எங்களுடைய மதுரா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகளுடைய மார்பில் பட்டு கசங்கி போய் அதில் அதில் வந்து ஒட்டிடுக்கக்கூடிய படிஞ்சிருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிவந்த குங்குமம் சரீரத்தில் அவரை பூசிப்பார்கள் இல்லையா அந்த குங்குமத்தை உன்னுடைய மெசைகளில் வச்சுட்டு தெரியறது அதனால் நீ வந்து அவங்கள்ட்ட இருந்த அந்த சிவந்த குங்குமத்தை எங்கள்கிட்ட வந்து காமிக்காத நீ எங்கள் காலை தொடாத நமஸ்காரம் பண்ணுறாப்புல பாசாங்க பண்ணி எங்களை சமாதானம் பண்ண வேணாம் அதை எங்களை சமாதானம் பண்ணுறதுக்காக வரணும் தலைவன் கிருஷ்ணன் வாஸ்தவன் மதுரை நகர மதுராவாசிகள் மதுரா நகரத்து ஸ்திரீகள்டையே இருக்கட்டும் அவர்கிட்டையே பிரியத்தை காமிக்கட்டும் அவர்கிட்டையே அன்பத்து செலுத்து செலுத்தட்டும் சபையில் இருக்கக்கூடிய யாரவர்களும் அதை கண்டு ஏடனம் பண்ணட்டும் அந்த ஸ்திரீகள்ட்டையே அவனோட வந்து அவனுடைய ஒரு பிரியத்தையும் அந்த ஸ்னேகத்தையும் காண்பிக்கட்டும் எங்கள் யாரவர்கள் அங்கே இருக்கிறதும் சிரிக்கட்டும் நீ வந்து ஒரே ஒரு பூவையா நீ தொடரணி வேறு பூக்களை தேடி அலைஞ்சிட்டுருக்கேன் அதாவது வண்டு போகிறது ஒரு பூக்களை உட்காண்டிருக்கு அதில் இருக்கக்கூடிய மகரந்தத்தை இன்னொரு பூக்கு கொண்டு மகரந்த இந்த மகரந்த சேர்க்கை இது பொதுவான இந்த விஷயம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரசத்தை குடிக்கிறது அந்த அந்த மது மது குடிக்கிறது இன்னொரு பூக்கு போகிறது அங்கே போய் குடிக்கிறது இப்படியே கொண்டு போய் கடைசியில் அந்த தேரடையில் கொண்டு போய் சேர்க்கறது சேர்த்து அதனுடைய சரீரத்தில் அதை இது உறிஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த ரசத்தை மதுவாக தேனை மாற்றக்கூடிய சக்தி அந்த வண்டுக்கு தேனீக்கு தான் இருக்குது உங்கள்கிட்ட இல்லை எனக்கு இல்லை நம்மகிட்ட இருக்குது என்ன சக்தி இருக்குது அந்த தேனை அடைய வெட்டி கொண்டு வந்து தேனை பிடிச்சி சாப்பிடக்கூடிய சக்தி தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குது அந்த சக்தி அதுக்கு மாத்திரம் சிருஷ்டியில் கொடுத்துருக்கான்னு பகவான் புஷ்பத்தில் இருக்கக்கூடிய ரசம் அந்த மதுங்கிற சொல்லப்பட்ட திரவத்தை அதனுடைய அந்த ஒரு இது கொசு பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதுக்கு வந்து முன்னால் ரெண்டு நீட்டின்னுக்கும் மீசை மாதிரி நீட்டின்னுக்கும் அதில் ஒரு மூக்கு மாதிரி ஒன்று வரும் அதுலேருந்து உள்ள அப்படியே ரத்தத்தை கடித்து இருக்கும் அந்த மாதிரி பூக்கள்லேருந்து அது எடுக்கும் எடுக்கக்கூடியதையும் ஒட்டின்னு இருக்குது அதனால் நீ வந்து சமாதானம் பண்ண வேணாம் யார் ஒரு தலைவரான மதுரா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீகள்ட்டையே பிரியத்து செல்கணும் நீ வந்து ஒரு பூவியாக நீ வந்து காதலிக்கிற பிரியம் காட்டுற வெவ்வேறு நீ தேடினு போகிறீங்க அப்படின்னா இருக்க ஒவ்வொரு தீகளாக தேடின்னு போகிறீங்க அது மாதிரி தான் கிருஷ்ணனும் அவனுடைய தூத்தவனும் தான் தான் நீ அவனை தூத்தவனாக தானே நீ என்ன புத்தவனை சொல்ல முடியல அந்த வண்டுவை சொல்கிறாரு அதனால் கிருஷ்ணனும் அப்படி தான் அவனுடைய தூத்தனாக வந்து வண்டே நீ அப்படி தான் எங்களுடைய சக்கலத்திகள் அப்படி தான் ஆயிடுத்து ஏன்னா தான் ஆயிட்டார் அந்த மதுரான கிரஸ்ரிகள் அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்த குங்கும பிரசாரம் கிருஷ்ண பக்கத்திலே இருக்கட்டும் அது வந்து எங்களுக்கெல்லாம் அனுப்ப வேணாம் அது வந்து எங்களுக்கு பிரசாரம் எல்லாம் கொடுக்க வேணாம் அனுப்ப வேணாம் உங்கள்கிட்ட இருக்கட்டும் ரூபத்திலையும் உருவத்திலையும் செயல்களிலும் வண்ணத்திலையும் ஒன்றை போன்றவர் அவரும் நீங்க கருப்பு அவனும் கருப்பு நீ வந்து உர்தவனும் கருப்பு நீ வந்து பூ புஷ்பத்தில் தேனை மட்டும் குடிச்சு விட்டு அதை விட்டு சென்று விட்டுக்கிறேன் அதை மாற்றி விட்டு போயிடுறேன் அப்படித்தான் கிருஷ்ணனும் லௌகீக வாழ்க்கை அதாவது லௌகீக தர்மங்கள் அந்த லௌகிக தர்மங்களை மறந்து மயங்க செய்யக்கூடிய தன்னுடைய அந்த பரம பவித்திரமான அதாவது அதராமிரதத்தை ஒரே ஒரு எங்களுக்கு கொடுத்துட்டோ உடைய நகி போயிட்டான அவ்வளோதான் என்ன இருந்தாலும் நாங்கள்லாம் நாகரிகம் தெரியாத பாமரர்கள் இது காட்டுவாசிகள் காடில் வசிக்கக்கூடிய காட்டு ஸ்திரீகள் நாகரிகம் தெரியாது மதுரநகரவாசிகள்லாம் நல்ல நாகரிகம் கொண்டவர்கள் நாங்கள்லாம் அப்படி இல்லை அப்படி நினச்சி தானே எங்களை விட்டு போனார் கண்ணன் இப்படி சபல சித்தம் சபல எண்ணத்தை கொண்ட கிருஷ்ணனுடைய திருவடிகளை எப்படி தான் இந்த மகாலட்சுமி ராஜா சேவிக்கிறாலும் தெரியல எப்பவும் சபலம் ஒரு புஷ்பத்துலேருந்து ஒரு புஷ்பம் போய் ஒன்றொரு புஷ்பத்துக்கு போ வண்டு அது மாதிரி இந்த கிருஷ்ணன் வந்து ஒத்தரனு போச்சுட்டு நூத்தர ஒரு தடவை அவனுடைய அதராமிரதத்தை கொடுத்துட்டு ஓடி போயிட்டான் அனுப்பி போயிட்டானே ஒருவேளை இவனுடைய மனசுக்கு வரக்கூடிய அப்படி மதுரமான இனிமையான வஞ்ச வார்த்தைகளை கேட்டு மயங்கி போயிட்டாலோ ஏன்னா மகாலட்சுமி மயங்க மயங்க வச்சுட்டானோ யோ பாவம் அப்படின்னு வண்டே மூணாவது ஸ்லோகம் வண்டே நாங்கள் வந்து வீடு வாசல் இல்லாத காட்டுவாசிகள் தான் வீடு வாசல் இல்லாத காட்டுவாசிகள் தான் காட்டில் வசிக்கிறோம் எங்களுக்கென்ன ஒரு நிரந்தரமான ஒரு இதுவும் கிரகமோ வீடோ இல்லை ஒரு சொத்து சுதந்திரமோ ஒன்றும் கிடையாது எங்களை ஏதோ நாங்கள் மா மாடை வச்சு பழைக்கக்கூடிய காட்டுவாசிகள் எங்களை தலை எதுக்குள் எதுக்கு எது வம்சம் எது வம்சத்துக்கும் பூஷணனாக இருக்கான் தலைவனாக இருக்கும் கிருஷ்ணனை பற்றி பழைய கதைகள்லாம் ஏன் வீணா பாடுறேன் அதான் புராணங்கிறது ரொம்ப பழமையானது புரா அப்படி இருந்தாலும் நவம் நவம் புதுசு இருக்கக்கூடியது அதான் புராணம்னு சொல்லப்படுது அப்படி பழங்கதைகள் ஏங்களை வீணாக பாடுறேன் அர்ஜுனனுடைய ண்டு தான நண்பன் தானே அந்த கிருஷ்ணனுடைய நகரத்து பெண்களுக்கே போய் அவனுடைய வரலாற்றை அவர்கள்ட்ட போய் பாடு அதை கேட்டு அவர்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வேதனை குறைவதற்காக ஹிரதய வேதனை குறைவதற்காக மகிழ்ந்தவர்கள்லாம் நீ விரும்பியில வேண்டியதை அவர்கள்லாம் செய்வார்கள் உனக்கு வேண்டியதை செய்வார்கள் அங்கே போய் மனசை பிடிச்சி இழுக்கக்கூடிய கப்பாடு நிறைந்த யார் அந்த கிருஷ்ணனுடைய புன்சிரிப்பு அந்த கிருஷ்ணனுக்கு என்ன இருக்கு அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன மனசை பிடிச்சி இழுக்கக்கூடிய கபடமான வார்த்தைகள் அவனுடைய கபடமான அவனுடைய புன்சிரிப்பு அந்த பூர்வங்களுடைய நெளிவு அவனுடைய கபடமான வார்த்தைகள் அதை கண்டு மயங்காத ஸ்திரிகள்னா இந்த பூலோகத்திலையும் ஆகாசத்திலையும் சொர்க்கத்திலையும் பாதாள லோகத்திலையும் இல்லை எல்லாரும் மயங்கி போய்டார்கள் அப்படிங்கிற போதும் இந்த பெண்களான நாங்கள்லாம் என்ன மா ஏமாற்றோம் அதாவது காட்டில் வாசிக்கக்கூடிய ஒன்றும் தெரியாத எடதுகை வலதுகை வித்தியாசம் தெரியாத சாதாரண படிப்பறிவில்லாத பெண்களான எங்கள் நாங்கள்லாம் ஏமாற்றுறோம் இந்த அவனுடைய கபடத்தையும் அவனுடைய புன்சுரிப்பையும் அவனுடைய புருவங்கள் நெளிவையும் அவன் மதுரமாக இருக்கக்கூடிய அவனு விஷயம் அவனை அவனுடைய எல்லா செயல்களையும் பார்த்து இந்த பூலோகத்தையும் சொர்க்கத்திலையும் பாத்தாள லோகத்திலையும் மயங்கி போகாத பெண்கள் யாரால் உண்டான எம்மா எந்தான் அப்படி லக்ஷ்மி தேவி இவனுடைய பார் தூளி உபாசனை பண்றாள் அப்போ அந்த நிலையில் எங்கள் நிலை என்னதான் இருந்தாலும் வஞ்சனை பிடிச்சவன் கஞ்சன் புகழ்மிக்க வல்ல தகுமா அவனுக்கு வந்து உத்தம ஸ்லோகனுங்கிறது இருக்கேன் புகழ்மிக்க இந்த பேர் சதுவதகுமா ஏழைகள்கிட்ட அதாவது தெரியாத பாமர ஜனங்களான எங்கள்கிட்ட பிரியத்தினேகம் அன்பு செலுத்துவதற்கான உத்தம ஸ்லோகனை பு புகழ்த்தவும் எப்படி உத்தம ஸ்லோகனும் இது பேர் வந்து அவனுக்கு சார்த்தகமாகவும் சரியாகவும் வராது உன்னுடைய காலை தலையில் வைக்காரு அதாவது வண்டு வண்டு சொல்கிறது கிருஷ்ணன் மாதிரி பாரதீட்சை கொடுத்துருக்கேன் உன் காலை வந்து என் காலையில் தலையில் வைக்காரு அது கிருஷ்ணன் டேண்டு இங்கே தூத்து வந்து அழகான மதுரமான வார்த்தைகளால் பேசி அப்படி முக்குந்தன் முக்குந்தன்கிறதே மோக்ஷத்தை கொடுக்கூடிய முக்குந்தன் முக்குந்தன் பக்கம் சாகும்படி சமாதானம் செய்ய தெரிஞ்ச உனக்கு எனக்கு தெரியும் நல்லா தெரியும் உத்தாவனை இடிக்கிறது இப்போ சமாதானம் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்க வேணவன உங்களை நல்லா தெரியும் அவருக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் எங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் கணவர்கள் மற்ற உறவினர்கள் தாய் தந்தையர் எல்லாரையும் விட்டு லௌகீக தர்மங்களை விட்டோம் வேறு தர்மங்கள் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் விட்டோம் எல்லாத்தையும் விட்டோம் சர்வதர்மான் பரித்தீமா கம்சில் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல இது சார்த்தகமாக அப்படி இருக்குது அப்படி வந்து எங்களை கொஞ்சம் கூட நினைக்காமல் பார்க்காமல் அது நன்றி மருந்து கைவிட்டுட்டானே இனிமே அவரை நம்பி நாங்கள் வந்து எப்படி ஒத்து போக முடியும் சந்திக்கொள்ள முடியும் ஒன்றுமா நீயே சொல்லு எங்களை விட்டுட்டும் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் எங்களை பற்றி எங்களுடைய கஷ்டத்தை பற்றி நினைக்காமல் எங்களுடைய அந்த விரகத்தை பற்றி கேர் பண்ணாமல் விட்டு போயிட்டானே நம்பாமல் அவனை நம்பி நாங்கள் எப்படி வந்து மறுபடியும் அவனோட உடன்படிக்கை கொள்ள முடியும் நட்பு கொள்ள முடியும் சொல்லு நீ சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற அடுத்தது பதினேழாவது ஸ்லோகத்துலேருந்து மேலே பார்ப்போம் அதாவது அஞ்சஞ்சு பார்த்தா அந்த அந்த அடுத்து அஞ்சு சொல்லி இது முடிஞ்சிடும் बलिमपि-बलिमत्व மிருகையோ மிருகூரப்பீண்டம் மிருகூர்வீண்டம் மிருகூர்வீண்டம் விதர்மியமகவிமையம் பலிமையவேஷய தலம் அசியை துஷ்டூர்வீண்டம் விஜேலுமா ஸ்யமகவிஜி காமையா பலிமே பலிமாவை துஷிஜ் கரையுரித்தலீல கர்ணீயூஷவிப்புட் சக்தனவிதூத்தமா வினா சபதி கிரகும்பம் தீனமுஜீனா பகவைகா பிஷுச்சியம் சரந்தி எதனீனூட சக்தனவிவந்த வினா சபதி கிரகும்பம் தீனமுசியை பிட்சுராச்சரே வயம வயம ஜிம்மவிய குலி கருமிவா கிருஷ்ணோரிணியா திருஷுகம் அசர்சீவர மரருஜமன் வண்ணியமயம ஜிம்மவிய குலி கருத்துவா கிருஷ்ணோரி தத அசத்து நக்கசதிவ மருஜாமம வண்ணா மியச பூனரா பிரயச பிரேஷம் வரையம மானீயோசி மேந்த நைசி கதமிஸ்மன் துஷிஜா சர்டமுரசி சோமிய ஸ்ரீவூ சியசுனராஷித்தம் வரையமரு மானோசி மேங்க நயசி கதமிஸ்வம் துஷ்டஜா துந்த பாம் சரமுரி சௌமியன் தீவூ சே அப்போ அது ஸ்மரேகா சௌமியூஸ் கோச்சிப்பாங்க கிருணீத்தை புதமகரு சுகந்தம் முர்யதா சர்க்கதானு அபிபட மது புரியாம் ஆரியபுத்திரதாஸ்தேம் சபிதேஹான் சௌமியபந்தூம் சோபான் கொச்சிசபகானிங்கணீத்தேம் புஜமகரு சுகந்தம் முர்தன்யதாக்கதானு இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகம் பதினேழந்து இருபத்தி ஒன்று இந்த அஞ்சு ஸ்லோகம் சொன்னால் இந்த பத்து ஸ்லோகங்களான பிரமரகீதம் முடியறது இது உயர்ந்த ஒரு நிலையில் உயர்ந்த ஒரு நிலையில் அதாவது பிரணய கீதம் பிரமர பிரமரத்தை வச்சுன்னு பாடக்கூடிய கீதம் நிந்தாஸ்துதி மாதிரி இருக்கும் ஒரு ஐயஸ்டு பானையில் படிந்த கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவனுடைய ஒரு பாவனையில் கோபிகைகள் இருந்தார் கோபிகைகளுடைய பாவனையில் கிருஷ்ணச்சைத்தன்ய மகாபிரபு இருந்தார் அப்படி பார்க்க வேண்டிய விஷயம் மேலே பார்ப்போம் கிருஷ்ணாக்கு